ரொம்ப அருமை இதுக்கு மேல பரிமையாளம் போயிருக்கலாம் சிங்கமா போயிருக்கிறேன் நீ இணையத்தை கிழிச்சு விட்ட மாட்டேங்கிற இப்ப இதுவே வேணாம் இருவினையும் சேராங்கிறார் நல்வினையும் சேரக்கூடாது தீவினையும் சேரக்கூடாது தீவினை சேரக்கூடாதுங்கிறது ஒத்துக்கிறேன் சாமி நல்வினை சேரக்கூடாது பக்கா சைவ சித்தாந்தம் சித்தாந்தம் சொல்லிச்சிருக்கு சித்தாந்தம் சொல்லிச்சிருந்தேன் இல்லன்னா எவன கேக்குறது ஏன் இப்ப தீமை செஞ்சோம்னா ஒரு நாயத்தை கல் எடுத்து நாம எங்காவது காலில மோதி நிப்போம் தீவினை வரப்படாது நாலு பேருக்கு சாப்பாடு போடுறோம் நல்வினை அதனால நன் அந்த நல்ல பயன் வருமே அதுவும் சேரக்கூடாது ஆமராஜா இருள் சேர் இருக்கிறான் மனுஷன் பத்து குரல் என்ன பண்றது கேட்கிறான் எல்லாரும் ஒத்துக்கொள்கிறோம் நல்வினை கூடவா நீங்க வேண்டும் ஆமான்னு சொல்கிறார் ஏன் சாமி அதுதான்டா எனக்கும் சந்தேகம்னு சொல்லணும் வேற என்ன தப்பிக்கிறது எனக்கு இவர் இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ண மாதிரியும் அந்த ஆராய்ச்சி பண்ணோட இப்படி சேர்ந்து விட்டார் யார் எதுனா தாத்தா பரிமேலன் தான் எதுனா பரிமேலுனா எங்களுக்குன்னா பெரியப்பா சித்தப்பாவா திருக்குறள் படித்தா பரிமேலுரையோடு தான் படிக்கணும் அப்போ தான் திருவள்ளூர் திரு உள்ளக்கருத்தை தொண்ணூத்தெட்டு விழுக்காடாக பார்க்கலாம் ரெண்டு விழுக்காடு அவருக்கும் அப்பாற்பட்டிருக்குறது எங்களுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியும் தொண்ணூத்தட்டு விடுக்காடு நீ இப்ப நன்மை செய்யறீங்களே இப்ப இருபது பேர் தினமும் வந்து மகேஸ்வரம் போய்ச்சி பண்ணிக்கிட்டே வரீங்க இந்த நல்வியனுடைய பயன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கணும் கிடைக்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா நீங்க இப்ப ஒரு பெரிய கோடிஸ்வர டாட்டா பிரிவா பிறந்துடுவீங்க பிறந்துட்டா அதுவும் மீண்டும் டாடா பிர்லாவா பிறப்பதற்கு எதுவா ஆகி போயிடுச்சு அப்படியானா கேசார் சாப்பாடு போடவேப்படாதோ சிவசிவ தினமும் போடணும் அற்றார் அடிபை தீர்த்தல் பெற்றான் பொருள் வைப்பூதி இன்சூரன்ஸ்ல போடுறியோப்பா அல்லது வயிற்றுல போடுறான் சொன்னாரே மனுஷன் ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி இது பூட்ட கட்ட வேண்டியதுல நல்லவர்களுக்கு ஒரு நாலு பேர் சாப்பாடு போட்டு இன்னைக்கு வந்து என்ன சாப்பாடு வில திருவண்ணாமல குறைச்சலாம் இருக்கு பன்னெண்டு ரூபாய் ஆமா என்ன தமிழகத்திலேயே சாப்பாடு விலை குறைச்ச திருவண்ணாமலை நல்லாவும் இருக்குது இப்ப ஒரு ரூபாய் பன்னெண்டு தான் அடுத்தாவிட்டு திண்டிவனம் பதினேழு ரூபாய் கேக்க நாதி அது மட்டும் பொறுப்புகள் எல்லாம் அதிகமா போயிச்சா என்னமோ சிவம் சவிக்குறிப்படுங்க அதனால இந்த மாதிரி இருக்கிற அமைப்பு இருக்குதே நான் பாராட்டிட்டு கூட வர்றது திருவிழாவை சாப்பிட்டோம்னா பரவாயில்ல அதுக்கே வத்து குழம்பு நல்ல அருமையா இது இது அவியல்லாம் கூட இருக்கு ஐயா தமிழகத்துல நீங்க தான் ரொம்ப குறைவா செய்யறீங்க ரொம்ப வாழுக அப்படின்னு சொல்லிட்டு வர்றது தெரியட்டும் பதிமூணு விட்டு ஏத்தாம இருக்கட்டும் அதனால திருவண்ணாமலை மட்டும் அரிசி என்ன கம்மியா இல்லையா வெங்காயம் ஒரு வெங்காயம் அவங்களுக்கு தனியா ஸ்பெஷலா ரூபாய்க்கு நாலு கிலோவா தெரியல திருவண்ணாமலை அப்படி சோறு போடக்கூடாது சித்தாந்தம் தான் அருமையான காரணம் சொல்லிட்டு திருவள்ளுவா நம்முடைய பரிமையா நகர் அந்த சித்தாந்தம் படித்தவர் தைவாகமங்கள்லாம் படிச்சிருக்காரு எண் குணத்தான்ங்கிறதுக்கு ஒரே எழுதிட்டு எட்டு குணத்தை எழுதிட்டு இவை சைவாஹமதுல் கண்டவை என்று எழுதினார் நீங்க போறீங்களேப்பா பிஹெட்ல எங்கங்க எதை எடுத்தீங்களோ அதெல்லாம் கீழ ফুটநட்ல போடுங்கறீங்களா அதான் ஆகரியம்னு இங்க உங்க பிஹெட்ல இந்த கிச்சடிக்கு பே சொன்னீங்க எங்க பரிமைகள் நான் அன்னைக்கே செஞ்சேன் எண் குணத்தான் தண்வயத்த நாதல் துயோடமிர நாதல் இந்த எட்டு குணத்தை எழுதிட்டு இவை சைவாஹமதுல் கண்டது என்று எழுதினார் ফুটநட் போட்டாரு네 என்ன அப்ப நல்வினை செய்யணும் தீவினை செய்யவே கூடாது நல்வினை செஞ்சா மீண்டும் பிறப்புமே என்ன பண்றது பிறக்காம இருக்கணும் என்ன செய்யணும் நல்வினை செய்கின்ற பொழுது இது நம்முடைய பொருள் என்றோ நாம் செய்தோம் என்ற நினைவில்லாம் என்றோ கருதிவிடாமல் எல்லாம் இறைவன் வழங்கியது இறைவனுக்கு கொடுக்கிறோம் என்ற உணர்வோடு செய்யணும் செஞ்சா பிறக்க மாட்டோம் பிறக்க மாட்டோம் நாங்க நாலு பேருக்கு சாப்பாடு போட்டுதானுங்க சாப்பிட்றது என்று சொன்னா ஒழிஞ்சதுன்னு அர்த்தம் ஒழிஞ்சு அர்த்தம் இந்த நான்கிறது வராமல் செய்தால் அந்த நல்வினை பயன் நமக்கு நான் வராதுன்னா நீ வருதான் சித்தியார்தான் சொல்லி சிவியான சித்தியார்தான் சொல்லிச்சு இந்த அருமையான கருத்துக்கு வழக்கம் தந்தது பதினான்கு சாத்திரங்களிலும் சிவியான சித்தியார்தான் ரொம்ப அருமையா அது பாடல அப்பதான் சொல்லல மிக அருமை சொல்லாமல்ரிமையாத்தான்னு படிச்சதுலாங்களோ அப்படித்தான் கருத்து போல இருக்குது திருவள்ளுவருக்கு அடிபது பெற்றான் பொருளை மரியவனி பசியன்னும் தீப்பினி தீண்டல் அறிதுங்கிறாரு அந்த குரல்ல உதைக்குமே நல்வினை செய்யாம இருந்த என்ன என்னைத்தானும் நல்லவை செய்க என்றுதான் சொல்றாரு என்ன ஆமா அங்கேயும் சொல்றாரு அவரு அங்கங்கே ஒண்ணு சொல்லிட்டு போவார் ஏழு எழுஞ்சமது போவனி யோகியதையா படி சொலைக்காதனால நல்வினையும் பிரத்தற்கேதுவாகலான் இருள் சேர் இருவினையும் சேரா என்றார் அருமையா முருகா முருகா எனவே இப்ப நீங்க தத்துவம் இல்ல இந்த மிருகங்கள் ஒண்ணுமே மிருகங்களானவை அந்த வலையில் ஆப்பட்டுக் கொண்டன எப்படியாவது முயற்சியினாலும் கைமா பிச்சு வந்தது நினைச்சு எனவே அறுத்தும் அவ்வளவுதான் செய்தி ஆன்மாக்களாய்சேடு இருவினையை மெதுவா என்னதான் ஆண்டனுடைய திருவருள் சார்பில் நின்று நின்று நின்று நின்று இந்த நல்வினை தீவினை கலட்டிட்டு அப்படி வெளியில வந்தாலும் இந்த பழைய வாசனையில் இருக்கிற அந்த ஐந்து பொறி இருக்கு பாரு ஐந்து பொறிகள் அது என்ன பண்ணும்னாரு எல்லாம் விட்டுட்டு வந்திருப்பான் எங்கேயோ கொஞ்சம் வாசனை சாம்பார் வாசனை அடிக்குது முருங்க சாம்பார் ஆட்டிருக்கு என்னைக்கு அதை போய் தின்னா தேவலான்னு எனவே இந்த இருவினையாகிய வலையில் இந்த ஆன்மாவானது அந்த மிருகங்களைப் போல தகர்த்து கேர்த்து கட்டி வந்தாலும் கூட அங்க எப்படி நாய்கள் தடுத்துனவோ அது போல இந்த பொறிகள் தடுத்துவிடும் பொ அப்ப பொ நாய் போன்றவை அகப்பட்ட விலங்குகள் ஆன்மா போன்றவை அந்த என்பது போன்றவை என்று சொன்னார் அந்த பாட்டு ஆமா நிலவிய இருந்து கொண்டு வருகின்றவர்கள் ஒரு கால இல்லையிலே ஒரு நெறிக்க வந்து கொஞ்சம் பிழைத்து போலான்னு சொன்னாரு எப்படி தடைசியமா பெற்றது நீத்தல் விண்ணப்பத்துல ரொம்ப அருமையாக மணிவாசம் இருக்க தடைசியல ஆனாலும் நமக்கெல்லாம் தடைசியம்னா இருக்கு இந்த புலன்கண் நின்கண் போதலொட்டா மெல்லனவே முயக்கும் எது இந்த ஐந்து பொறி இருக்கு அது ஆண்டவன் மீது கருத்து செலுத்தும் போது அதுக்கு தடையா இருந்து அப்படியே அரிக்குமா அரிக்குமா இந்த நாய்கள் குறைக்கிற மாதிரி எது போல என்ன நெய்க்குடம் தன்னை நெய்க்குடத்துல எப்படி எறும்பு அப்படி வச்சவனே எல்லாம் சுத்தி போது மேலே ஏறுவது போல இந்த ஆன்மா மேல இந்த ஐந்து பொறிகளும் அப்படி வேலை செய்யும் என்று சொன்ன இப்படி நிறைய வேண்டிய குறிப்பு இருக்குது இதுதான் ரொம்ப அருமையாணத்துல நான் என்னடா பண்ணுவேன் அறம்பாவம் என்னும் அருங்க இட்டால் கட்டி இந்த கட்டினதெல்லாம் தெரியப்படாது முடிச்சு கிடிச்சுங்கிறதுனால புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி சாரு அழுக்க எல்லாம் மூணிங்கன்னா அது வெளிவர வேணாமண்ணாரு வெளிவரத்துக்கு ஒன்பது இடம் மலம் சோறும் ஒன்பது வாயிற்கூடிலை இதுக்குள்ள என்ன பண்ணாரு அடியாள் யாரு இந்த நாய்களை விட்டாரு மலங்க புலனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாயி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இலாத சிரியே பாவ் அவரான் அலந்தா நிலாது இந்த நிலவிய இரு வினை வள இடை பவர் நேர் புலனு ஒரு மன நிலை தடை செய்த பொறிகளின் அள உளவி எல்லாருமையானது இந்த ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு இவ்வளவு தூரம் அவங்க வேட்டையாடுகின்ற பொழுது கூட என்னென்ன மிருகங்களை கொல்ல மாட்டார்கள் அந்த வேட்டையிலும் அறம் அறம் என்னன்னு துடி அடின அடிசய துருகய முனி தொடர இந்த சின்ன யானை கூட்டி இருப்பாரு ஒரு வருஷம் ஒன்று வருஷத்துக்குள்ள இருக்கிறது சின்ன பொசு பொசுகிட்ட அப்படி ஓடுது பாருங்க அது தங்கிட்ட எடுத்து வந்தா கூட என்ன பண்ணுவாங்களாம் துதிக்கிய பிடிச்சிட்டு போடராஜா ஏண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தவிர அம்பு போட்டு கொல்ல மாட்டாங்களாம் சிவ சிவ இந்த இளமையான மிருகங்களை கொல்லுவதில்லை அதே போல ஒரு தாய் விலங்கு தாயாக இருக்கிற ஒரு விலங்கு பத்து மாசம் அல்லது பத்து மாசம் ஏழு மாசம் அஞ்சு மாசம் எத்தனை இருக்கும் விலங்குகள் அது வயிற்றுல குட்டியோட இருந்துச்சுங்க ஏ பாவே உண்மடா உண்மையா பாவண்டா வயித்துல குட்டியோட இருக்குது விட்டுற அப்படின்ட்டு கொடியன எதிர் முடிகியும் ஒரு கொலைபூரி சிலை மரவு ஆகவே அந்த வேட்டையாடுகின்ற பொழுது கூட இன்ன இன்ன மிருகங்கள் இன்னென்ன இளமையுடையன முதுமை உடையன கருவுடையன இவற்றையெல்லாம் நீக்கி விடுவாராம் ஏத்தி வந்தாலும் இதெல்லாம் நீங்க கண்ணப்பிர நம்ம வந்து ஒரு ஒரு ஒரு தேர் வச்சு எங்களையுமே சேர்த்துங்களா கண்ணப்பரன்னு தலைப்பு கொடுத்து பேச இந்த பாட்டு வருமா வரவே வராது வந்தால் சொற்பொழிவும் போகாது ஆமா நீங்க கூப்பிடும் ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டுடுவீங்க கூப்பிட்டே ஐயா அல்லவா இருபத்தஞ்சு நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் தேர்ந்து போயிச்சு வேலை அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பேசுறது முடிச்சுடுவோம் எனவே வந்ததான் இவ்வகை மரவீனை எதிர் நிகழ்வொழி அதிர கை வரைகளும் வெறு உரமீடை கான் எடுவதோயே எனும் பல நேரம் பெய் கருமுகில் என இடியோடு பிதிர் கனல் வெளி மொய் வலைகளை அற நிமிர் பெற முடிய கடிவிசையில் வேட்டையை முடிக்க அப்படியே போன என்ன இந்த மாதிரி அருமையாக இந்த வில் வேட்டையாடுவதிலும் அறம் குன்றாமல் இருந்து வேட்டையாடுகிறார் அப்படி வேட்டையாடுகின்ற பொழுது இதோ இப்போது ஒரு பெரிய பன்றி பன்றி பன்றி நீங்க உலகத்தில் நினைக்க முடியாத அளவில் இருக்கிற பன்றி நம்ம வீட்டுல நாட்டுல இருக்கிற பண்டிகை எல்லாம் ஓடி போடுதுல பெரிய பன்றி கொலை செய்கின்ற அந்த பன்றி வகையிலே அப்படி ஒரு அமைப்புத்தனமான பண்டி அது வந்துதான் வந்த உடனே நாடிய கடல் வயவர்கள் அவர் நானனும் நெடுவறிவில் காடனும் ஏனும் இருவரும் மலை காவலர் கடிதில் கூடினர் வீடு பகடிகள் கொழுஞமலிகள் வழுவி நீரிய சரி படல் வது தரு நிழல் இன்பேடல் இதை பார்த்தா எல்லா வேடலும் போய் பார்த்தாங்க ஒரு ஒரு ரெண்டு மைல் மூணு மைல் போயினாங்க போனா அது ஓடிட்டே இருக்கு முடியல திண்ணனார் நானும் காடன் இந்த ரெண்டு பேரும் பார்த்தாங்க அந்த அந்த ஆள் ஆக அங்கு போய் கிடக்குது போட இந்த பண்டிகை நாளைக்காவது நாலனைக்காது நம்ம தினமும் வர பாத்துக்கலாம்ட்டாங்க இந்த மூவரும் மட்டும் தொடர்ந்து வரலாம் யாரு திண்ணனார் நானன் காடன் ஆகிய இந்த மூவர் தொடர்ந்து தொடர்ந்தா இன்னும் நாலஞ்சு மைல் அப்படி இல்லை அப்படி போறனும் இந்த நானன் காடனும் தlandıதேன் எங்க போறது போ அப்படி இருந்து இரண்டாம் எலவரசு இவர் இது அரசாயிட்டாரு இவர் இவர் அப்பா காலத்துல இருந்து ரெண்டு பேரும் வந்தவங்க இருந்தால அப்பா அந்த மாதிரி படிவாதமா இருக்க மாட்டாரு கொஞ்ச நேரம் போவார் பாக்கலனா சரி கழுgez போங்கடா அப்படி போய்டுவாரே புள்ள எலம்புள்ள அதனால போகுது நம்ம போகாம இருந்தா என்ன நினைச்சு வாரோ நினைச்சிட்டு தள்ளாடி எல்லா முடிஞ்சி கிடசிட்டு போ இதோ ஒரு கட்டம் இது ஒளிய ஒளியல காட்டணும் இதோ ஒரு கட்டம் போய் இந்த பண்டை பார்த்துதான் அந்த நேரத்தில் விட்ட உடனே அது இறந்தது பின்னால் ரெண்டு பேர் போனேன் ரெண்டு பேரும் கை தட்ட ஆடவன் கொன்றான்டவன் கொன்றான் அவர் பிடிச்சாத கொன்றதான் அந்த வெனையை முடிக்கிறானே தவிர நடுவில் முடிக்கிறது என்று சொல்லி எல்லோரும் பாராட்டினாங்களாம் பாராட்டினவனு நான் நின்றவுடன் இந்த ரெண்டு பேரும் என்ன கூட போனவங்க மணி என்ன தெரியுமா மணி ஒன்ற பகல் நண்பகல் ஒன்ற மணி ரெண்டு மணி இருக்கும் அப்ப சொன்னான் மற்றவர் ஆர்க்கு மொழிகின்றார் வழிவந்து ஆற்ற உற்ற வந்த பசிவந்தம்மை உதவிய இதனை காச்சி சற்று நீர் அருந்தி யாமும் தின்று தண்ணீர் குடித்து வெற்றி கொள்வாடு கூறுவோம் இல்லை என்றார் ஐயா ஒரு விண்ணப்பம் நர் என்னனர் ரொம்ப எங்களுக்கு எல்லாம் பசி வந்துட்டது தம்பி உங்களுக்கு பசிவும் இல்லை எங்களுக்கு பசி வந்துட்டது உதவிய உதவிட்டீங்க எது இந்த பண்டிகை இதை ஒரு விதமா பக்குவமெல்லாம் படுத்தி சாப்பிட்டு தண்ணியும் குடிச்சுட்டு அப்புறம் போலாமே விண்ணப்பம் பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்ணப்பம் என்று ரெண்டு பேரும் விண்ணப்பிச்சிட்டாங்க விண்ணப்பித்த உடனே சீதாந்தர் உடனே பார்த்தார் என்றவர் கூற நோக்கி தின்னா தண்ணீர் எங்கேனன்றும் இவ்வனத்தில் உள்ளது என்று ஊரை செய்ய உடனே சரி அப்படி ஒத்துக்கொண்டு தண்ணி எங்க பாருக்கு இங்கதான் காட்டுல ஒண்ணு தண்ணியே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே இந்த முன்னே பழக்கமுடையவர்கள் இந்த நானனும் காரணம் ஆகினாலே நானன் என்ன சொன்னா இல்லைங்கய்யா இங்க அண்மையில் இருக்கின்ற எங்கேனர் நின்ற இப்பெரிய தேய்க்கின் சென்றால் நீண்ட குன்றே ஓடும் குடிந்த பொன்முகலி என்றார் இந்த தேக்கஞ்சோல் இருக்குங்க இல்லைங்கயா இது பொன்முகலி ஆறு தானுங்க நல்லா எப்பவும் போகும் சரி போன பொங்கிய சினவில் வேரன் சொன்ன பின் போவோம் அங்கே இங்கிது தன்னை கொண்டு போதுமின் என்று தாமும் அங்கது நோக்கி சென்றார் காபதம் அற இருக்கண்டார் செங்கன் ஏருடையார் வைகும் திருமலை சோலை அப்படின்னா தூக்கூடானார் யாரு காடன் தூக்கிட்டான் நானன் முன்னால வழிகாட்டுறான் எனவே நானன் வழிகாட்டை இவர் இடைநிற்க பின்னாலே தூக்கொண்டு வர போகிறார்கள் போனாலும் இதோ தேக்கமரச் சோலை அங்க வந்தது வந்தவன் அந்த ஆரும் இருந்தது அப்படி இருக்கும் போது தோன்றும் குன்றில் நன்னுவோம் என்ன நானும் காணனி போதின் நல்ல காட்சியே காணும் அந்த மலை தெரிஞ்சது யாரு காலத்தி மலை தெரிஞ்சது உதவுனாங்களே தவிர இவன் வந்து உணவு எடுத்து அவர் வந்து கூட வந்தார் எல்லாம் செய்தார் ஆனால் அவர் வீடு பேரடைகின்ற ஆறாம் நாளில் இந்த ரெண்டு அல்ல நானும் எங்க போயிட்டாங்க மீண்டும் நாட்டுக்கு போய் இந்த மாதிரிங்க தம்பி அங்க பாத்துங்க அங்க போச்சுங்க திரும்பி வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு போட்டாங்க இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் போரிந்தார் மாட்டு என்றெல்லாம் தத்துவ நோக்கில பின்னால சொல்லுவோம் அதனால என்ன செய்ணனி போதின் நல்ல காட்சியே காணும் இந்த சேனுயிர் தெருக்காலத்தின் மலைமிசை எழுந்து செவ்விய கோணமையில் குடிமைத்தேவர் இருப்ப கும்பிடலாம் என்றார் அந்த அந்த மலை அப்படி கண்ட நானும் படப்படன்னு சொல்லிட்டான் நீங்க வந்தீங்கன்ன ரொம்ப அருமையான காட்சி தான் அங்க இருக்கும் இல்லைங்களா எங்க அந்த காலத்தி மலை அங்க கோணமில் குடும்மித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் என்றான் அங்க பெருமான் இருக்கிறார் சிவலிங்க திருமேனியிருக்கு கும்பிடலாம்னு சொன்னதான் அவ்வளவுதான் இதான் நல்வினையினுடைய பயனாக இவன் சொன்னான் சொன்னாலே விடுன்ட்டு ஆவதன் இதனை கண்டிங்க அனைதோரும் என்மியல் பாரம் போவதொன்றுளது போலும்சையும்ிமேன் மேல் மேவிய நெஞ்சும் வேறோர் விருப்புற விரையா நிற்கும் தேவர் எங்கிருப்பதெங்கே போ என்றார் தின்னனார்தாம் பார்த்தாங்க சரி அப்படியான நேரம் அந்த எங்க நீ மேல தின்னனார் இருக்கு இவர் அந்த குடும்பத்தேவர்கார் இப்ப நானும் முன்னே சொல்லுகிறான் பின்னையே யார் தின்னனார் செல்லுகிற அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த கூடவன் தானே கூட வந்தவன் பொன்முக வந்தவுடனே கொஞ்சம் உடல் சுவை உண்டார் என்ன திருக்குறள் ஒன்றன் உடல் சுவை உண்டார் என்ன முறையில் முதல்ல வரி படை நெஞ்சம் நெஞ்சம்போல் நன்று ஊக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் அந்த மாதிரி பறவையோ மற்றதையோ கண்டா என்ன சொன்ன உடனே துப்பாக்கி விட்டுட்டு மேடா சட்ட பொறியியல் பண்ணலாமே என்று தான் கையில படை இருந்தால் அது நல்லது செய்யாது போல ஒன்றன் உடல் சுவையை சாப்பிட்டாலும் அதை காணும் போதெல்லாம் சாப்பிட சொல்லும் என்று சொன்ன ஒரு சுவையில போய் நின்னா மனுஷன் இதெல்லாம் சாப்பிட்டாதான் சாப்பிடாத சுவை காயங்களோடு கூட்டி இனிதாக்குதல் என்ன காயங்கள் வரலாறு வாய் கட்டுனர்கள் இன்னைக்கு சைவ சாப்பாடு கூட அந்த சாப்பாட்டுக்கு பணம் அதிகமாங்கிறாங்க அப்படிப்பட்ட பல காயமெல்லாம் தட்டி போயிடுச்சு சொல்லிய விஜிடபிள் பிரியாணின் தான் அந்த பெயராவது சொல்லிமே எனவே அத்தியாதிகள் அவங்க என்னென்ன கூட்டுறாங்களோ அதெல்லாம் கூட்டி இவனும் கூட்டிங்களா காயங்களோட கூட்டி இனிதாக்குதல் பிரியாணி கூட பரிமையாள உரையில இருக்குங்களா ஆமா எங்கேன்னா பிரியாணி சொல்லுவாரா அது நீங்க என்ன சொல்லுது காயங்களோடு கூட்டி பெருஞ்சரகம் போக்குவரத்து அதிகளாக இருக்கும் பெருஞ்சிரம் கண்டாலே நமக்கு அப்படியே இங்கே வச்சாலும் இங்கே அடிக்குதுன்னு தொட முடியல ஆனால் சுவையா இருக்குது அது நாம என்ன பண்றேன் அது அவங்களுடைய சுவை அதனால அந்த காயங்களோடு கூட்டி இனிதாக்குதல் பிரியாணி பரிமையல் உரையல் பிரியாணி அப்படின்ற ஆமா பரிமையல் சொல்றேன் இதெல்லாம் கூட எழுதுனாருன்னு எழுதுனா முருகா முருகா எனவே இப்பொழுது அந்த எல்லாரும் போகிறார் எங்கே இந்த நானன் முன்னே செல்ல இவன் பின்னே இவர்கள் பின்னே செல்லுகிறாராம் அப்படி பிறனே செல்லுகின்றவர் உடனே திருமுகை சார்ந்த உடனே இந்த இவனை மட்டும் இங்கே பக்குவப்படுத்துக என்று சொல்லிவிட்டு மேலே போனாரலாம் போகும்போது காதீராவன் உச்சி நன்ன கரவுள் மால்வாரையின் உச்சி ஆதிர்ந்து அரும் ஓசை எந்த மார்கழி முழக்கம் காட்ட இது என் நானா என்றார்க்கு இம்மாலை பெருந்தேன் சூழ்ந்து இம்மாலை பெருந்தேன் சூழ்ந்து மது மலர் ஈக்கள் வைத்து மறுங்கடும் ஒலி என்றார் இங்கதான் அந்த இந்த வீடு அந்த நிலை நாலு நாலு பேருடைய அந்த பக்குவ நிலை அப்படியே சொல்லிட்டு வர்றது இப்ப மற்றவங்களாம் அந்த மலை ஏறும்போது இந்த ஏறி இறங்கி அவங்க அப்பாவோட அவங்க ஒண்ணு தெரியல இவர் இந்த அந்த தேக்கமர சோலை இதோ பொன்முகல் யாரு அதை அடுத்திருக்கிற இதோ மலை அப்படின்னு வரும்போது இவருக்கு என்னமோ மேல இருக்கிற பாரம் ஒவ்வொன்னா குறையற மாதிரி இருந்துதான் என்ன அதே போல மலையில் அப்படி ஏறணும்னே நல்ல அருமையான நண்பகல் வேலை அதுல என்னமோ பல ஒலிகள்லாம் கேக்குதான் இது என்ன அதுப்பா அப்படி ஒலியெல்லாம் கேக்குதுன்னு அது ஒண்ணும் இல்லை இங்க இங்க மலர்கள் இருக்கு பாருங்க அதை வண்டு முடிக்கிறது இல்லை அதனால அந்த வண்டுகளுடைய ஒலிதான் வேற ஒண்ணும் இல்லை ஈக்கள் முயக்கிற அந்த பண்டுகள் முயக்கிற ஒலியை தவிர ஆனா அந்த ஒலி என்ன ஒலி அற ஒலி ஆகமங்கள் அறிவாரி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணலாம் சென்றிருந்த சுந்தரமுர் சுவாமிகள் விளையாண்டு மேல போறார் அவருக்கு முன்னே குதிரையில சேரமான் பெருமாள் போகிறார் அப்படி போகின்ற பொழுது காதல படுதான் யாருக்கு சுந்தர பெருமானுக்கு என்ன ஒலி கேட்டு அற ஒலி ஆகமங்கள் அரகரா அரகராங்கிற ஒளி அது ஆகமகத்தினுடைய ஒளி கேட்டுதான் இன்னும் என்ன எல்லாரும் ஆகமம் படிச்சா எல்லாரும் வேதம் படிச்சவங்க இருக்காங்களா கிடையாது அறிவாரரி தோத்திரங்கள் அவரவர்களுக்கு தனக்கு என்ன தோத்திரம் செஞ்சதோ அந்த தோத்திரம் சொல்லிட்டு அந்த ஒலிதான் கேட்டுதான் விரவிய வேத ஒளி பின்னலாம் சென்ற கைலாயத்தில் அந்த ஒளியை கேட்டுக்கொண்டு சென்றார் இந்த அவரே பாடுகிறார் யார் சுந்தரமுன் சுவாமியிலே பாடுகிறார் முன்படைத்தான் இந்த பதியம் தான் அவர் நிறைவான பதியம் தொடங்கியது திருவஞ்ச களத்துல குதிரையில் நிறைவு பெற்றது கைலாயத்துல போய் நிறைவு பெற்றது போகும் பாடிக்கொண்டு சென்ற அருமையான பதியம் ஆகவே அது மாதிரி ஒளிகள் எல்லாம் இவர் காதிலே விழுந்துதான் முன்பு செய்தத்தின் ஈட்டம் முடிவீழா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மண்பெரும் காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி என்பு நெக்கு உருகி உள்ளத்து எடுபெரும் வேட்கையோடும் ஏற்கனவே செய்த தவம் இருக்குதே தவமும் தவமுடையார்க்காகும் அதனால் அந்த தவத்தின் ஈட்டம் அப்படியே அவர் இழுக்குதான் யார இப்ப நீங்க விஞ்சில போனீங்கன்னா பழனியில விஞ்சில போனா உட்காந்துட்டீங்கன்னு சொன்னா அது மெதுவா போகும் இப்ப பாருங்க திடீர்னு போன மாதம் வரைக்கும் அஞ்சு ரூபாய் இப்ப பத்து ரூபா பஸ் சார்ஜ் மாதிரிதான் பேருந்து சார்ஜ் பார்த்தோம்ல அதே மாதிரி பொக்குனும் ஒரே மாதத்துல ஏன் அந்த அஞ்சு ஏழு ரயக்கூடாதா அப்புறமேல பத்து ஆகக்கூடாதா அஞ்சு உடனே பத்து இத பார்த்தாங்க பஞ்சாமிரத்துக்காரங்க பத்து பதினஞ்சு என்ன பண்றது ஒரு பத்து ஏழு நிமிஷத்துல போடுது போது அந்த ஏழு நிமிஷம் அப்படியே போகும்போது அந்த பழனி அமைப்புல முருக பெருமானுடைய சிந்தனை வேற சிந்தனை எல்லாம் மறந்துட்டு போனோம்னா இந்த முன்புசை தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட என்ற வரி அப்படியே அனுபவத்துக்கு அப்படியே ஞாபகத்தில் வரலாம் அப்படியே போகும் ரொம்ப அருமை ஆகவே அது போல இவர் மேலே ஏறி சென்று சென்று கொண்டு போறாராம் சென்றுகின்றவர் இப்பொழுது ஒலியும் ஒலியும் எடுத்தார் நம்முடைய சேக்கிலா பெருமாள் இப்ப யார் நானன் முன்னே போகிறான் பின்னே யார் போகிறார் சின்னனார் போகிறார் அப்படியே எடுக்கிறார் எடுத்தா ஒலியும் ஒலியில எடுக்கிறேன் படி இருக்கு படியில அவர் அவரு கால் வைக்க அவர் ஏற இவர் கால் வைக்க இவர் ஏற அப்படி போய் போறாரு போகும்போது நிழற்படம் எடுத்து பைக்குள்ள வச்சுக்கிட்டாரு எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன பையன் தான் ஏ ராஜா அங்க முன்னால போறாங்கல்ல யார் போறான்னாரு சாமி முன்னால ஒரு பணியாளாட்டிருக்கு கைகட்டிட்டு போறான் பின்னால யாரோ ஒரு அரசர் ஆட்டுக்கு போறாருன்னாரு முன்னால யாரு போறா ஒருத்தர் தான் போறாருனாரு ஆமாங்க இல்லையே இன்னொருத்தர் யாரோ போறாங்க இல்லையா இல்லையா முன்னால அந்த நானந்த் தான் போறார் பின்னால இந்த யாரோ ஒருத்தின் அவர் இல்ல ராஜா முன்னால பாரு யாரோ இன்னொருத்த போறாங்களே நல்லா பார்த்தான் சின்ன பையனுக்கே விலை நம்ம என்ன கண்ணாடி போட்டுன்னு பாக்குறது ஒண்ணுல பாத்தாரு அஹ் ஐயா மன்னிக்கணும் முன்னால ஆனந்த் மட்டும் போறார் பின்னால தின்னனார் போனாருனாரு சின்ன தம்பி நல்ல தம்பி பத்தியா நீ பாக்குற புண்ணியம் கிடைச்சது அல்லவா இல்ல ராஜா நான் மட்டும் போகல இந்த இந்த இத பாரு என்ன தாத்தா அந்த நானன் முன்ன போறார் தாத்தா அதோட என்னமா ஒரு ஒரு செக்கச்சேவியனு ஒரு ஒலி கூட போகுது தாத்தா அது என்ன தாத்தா இங்க போகல இங்க போகுது தாத்தா அதுதான் இந்த பின்னால போறவருடைய அன்பு அப்ப முன்னால எது போகுது நாணனும் அன்பும் முன்பு நாளிருவாறை ஏற எல்லாருக்கும் நானன் முன்போறது மட்டும்தான் தெரியும் சேக்கலார் பெருமானுக்குத்தான் அவருடைய அன்பும் முன்னே போறது தெரிஞ்சது பாம்பின் கால் பாம்பரிய அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிறார் அன்பே சிவமாவது யாரும் அறியினார் சேக்கலாருக்கு தெரியும் அதனால நாணனும் அன்பும் முன்பு நளிர் வரையேற அப்ப முன்னால போறது எத்தனை ஒருத்தரா ரெண்டு பேரா